ஏற்பட்டதும் சிறிய அளவில் இரண்டு ரகத்துகள் மற்றொரு அறிவிப்பில் சுகு நேரம் ஏற்பட்டதும் நபி சொல்லுல்லாகவும் அணிவ செல்லும் அவர்கள் இலகுவான அளவில் இரண்டு ரக்காஜிகள் மட்டுமே தோழுவார்கள் என்று உள்ளது